அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு நட்பினை போல சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கக்கூடிய பொருள் என்ன இருக்கிறது நட்பு செய்தால் பகைவர் அஞ்சிப் போர் தொடங்க மாட்டார் ஆகையால் அதுபோல வினைக்கரிய காப்பு யாவுள என்று சொல்லினார் நல்ல நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே பகைவர்கள் எதிர்ச்சியால் புரிய மாட்டார்கள் அச்சப்படுவார்கள் இத்தகைய நட்பு இவனுக்கு இருக்குது நாம் போர் புரிஞ்சால் பிரச்சனை பண்ணினா அது நமக்கு தீமையில் தான் முடியுங்கிறத புரிஞ்சு பேச நட்பு இயற்கை செயற்கை என்று இருவகைப்படும் அவ்விரண்டு நூல் இயற்கை நட்பு பிறப்பு முறையால் ஆயதும் தேச முறையால் ஆயதும் என இருவகைப்படும் அவற்றுள் முன்னையது சுற்றமாகையால் அது சுற்றன் சுற்றந்தழாலில் அடங்கிற்று மற்றையது பகையிடையிட்ட தேசத்ததாகலால் அது துணைவலி என வலியறுதலில் அடங்கிற்று இனி இங்கு சொல்லப்படுவது முன் செய்த உதவி பற்றி வரும் செயற்கை நட்பே ஆதலால் அதன் சிறப்பு இதனால் சொல்லப்பட்டதுங்கிற இதனுடைய விஷயம் என்ன இது வடிவேல் செட்டியாருடைய உரையிலேருந்து நாம் பார்க்குறோம் ஆக நட்பில் வந்து இயற்கை செயற்கைன்னு இருக்குங்கிறார் இயற்கைனா என்னதுன்னா கூட பிறந்தவங்க அப்புறம் இடத்த பொறுத்து அப்படிங்கிறார் முன்னால் சுற்றந்தழால்னு ஒரு அதிகாரம் இருந்தது அந்த சுற்றந்தழால் அதிகாரத்தில் அந்த இயற்கையாகவே இருக்கக்கூடிய நட்பு சொல்லியாச்சுங்கிறார் அப்புறம் மற்ற எது பகையிட இட்ட அது துணைவலி என வலியறிதல் வலியறிதல்னு ஒரு அதிகாரம் இருந்தது அதை நம்ம பகையிடையிட்ட அந்த தேசத்தை பொறுத்திருக்கு அந்த விஷயம் ஏன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் அவங்க நமக்கு அது துணை வலி வலியறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் பார்த்தோம் வலியறிதலுங்கிற அதிகாரத்தில் சுற்றந்தழாத அதிகாரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டோம் இங்கே சொல்கிறது செயற்கை நட்புங்கிற உண்டு பண்ணிக்கிறது நாமளாக கல்டிவேட் பண்ணுறது டெவலப் பண்ணுறது முன் செய்த உதவி பற்றி வரும் செயற்கை நட்பே ஆதலால் ஏற்கனவே நமக்கு அவர் உதவி செஞ்சுருக்கார் அதனால் நமக்கு ஏதோ ஒரு காரியம் நமக்கு அவர் எங்கேயோ நம்ம பழகினோம் அவர்கிட்ட அந்த பழக்கத்தை நாம் அப்படியே பாதுகாத்து வளர்க்கிறோம் அதுவும் நமக்கு பெரிய நன்மையை கொடுக்கிறது அப்படிங்கிறதுனால நட்புங்கிற அதிகாரத்தில் தனியாக அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்குங்கிறார் பிரதி உபகாரத்தை அபேட்சிக்காமலும் பூர்வ ஸ்நேகத்தினால் இல்லாமலும் பூர்வ சம்பந்தத்தால் இல்லாமலும் உபகாரம் செய்பவன் சுகிருத்து பூர்வ ஸ்நேகத்தை அபேட்சித்தே உபகாரம் செய்பவன் மித்ரன் தான் செய்த அபகாரத்தை நாடாமல் கேவலம் தன்னுடைய குரூரஸ்வபாவத்தாலேயே அபகாரம் செய்பவன் ஷத்ரு பரஸ்பரம் விவாதம் செய்யா நிற்கும் இருவருக்கும் ஹிதத்தை இச்சிப்பவன் மத்தியஸ்தன் அல்பசம்பந்தத்தால் உபகாரம் செய்பவன் பந்து தன்னால் செய்யப்பட்ட அபகாரத்தை நாடியே அபகாரம் செய்பவன் தேஷி என்று பகவத்கீதை கூடார்த்த தீபிகையில் ஆறாவது அத்தியாயம் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டுறார் வடிவேல் செட்டியார் அவர்கள் சுஹரன் மித்ரா யுதாசீன மத்தியஸ்துவேஷிய பந்துஷு சாதுஷ்வபிச்ச பாப்பேஷு சமபுத்திர விசேஷத்தே என்பதுதான் அந்த ஸ்லோகம் யாரெல்லாம் அதாவது இவங்க எல்லார்டையும் இவன் சமமாக இருக்காங்கிற கருத்தை அங்கே சொல்கிறார் சுகிருத்துங்கிறவன் யாருன்னா நம்மள்ட ஒன்றையும் எதிர்பார்க்கறது இல்லை ஆனால் நமக்கு முன்னாலேயும் அவன் பழக்கம் இல்லை ஆனால் அவன் சுகிருத்து நல்ல மனசு உள்ளவன் நம்மள்ட அன்பாக பழகிறான் முன்னால் சம்பந்தம் இல்லை அதாவது சுகிருத்து அப்படிங்கிறது இல்லை அந்த மக்களுடைய தராதரத்தை பிரிக்கிறது சுபாவத்தை சுகிருத்து மித்திர அரி உதாசீன மத்தியஸ்துவேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபிச்ச பாப்பேஷு சமபுத்திர் விசிஷியத்து அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம் பிரதி உபகாரம் நம்மள்டருந்து எதிர்பார்க்குறதில்ல முன்னாலேயும் நமக்கு பழக்கம் இல்லை ஏதாவது வகையில் உறவாக சொந்தமானா அதுவும் இல்லை ஆனால் நமக்கு அவன் நல்லது செய்கிறான்னா அவன் அவனை சுகிருத்து அப்படிங்கிற சொல்ல சொல்லால் அழைக்கிறோம் நல்ல உள்ளம் படைத்தவன் அப்படின்னு அர்த்தம் முன்ன பின்னே தெரியாது அவன் இங்கேயோ எந்த தேசத்துலயோ எங்கேயோ பிறந்திருக்கா ஆனால் நம்ம பேரில் ரொம்ப அன்பு வச்சு நமக்கு உபகாரம் பண்ணுறான் நம்மள்ட ஒன்றும் எதிர்பார்க்கவும் இல்லை அவனுக்கு சுகிருத்துன்னு பேர் நமக்கு முன்னாலேயே கொஞ்சம் பழக்கம் அதை மனசில் வச்சுன்னு தான் நம்மள்ட பழகிறான் நம்மள்ட கொஞ்சம் எதிர்பார்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறது அவர் மித்திரன்னு பேர் ஒருத்தன் நமக்கு கெடுதல் பண்ணிவிட்டான் அந்த கெடுதல் பண்ணினத்தை அவன் சிந்தித்து பார்க்காம மறுபடியும் மறுபடியும் நமக்கு கஷ்டம் கொடுக்குறான் அவன்தான் அரி அப்புறம் மத்தியஸ்தன்னு சொல்லியிருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேருக்கும் நல்லதை நினைக்கிறவன் மத்தியஸ்தன் அதுக்கப்புறம் சிலதெல்லாம் வந்து அப்புறம் சாது ரொபிச்ச ஏதோ கொஞ்சம் நமக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால உபகாரம் பண்ணுறான் நம்ம ஆளை ஆச்சு வெட்டு கொடுக்க முடியல அப்படின்னு பண்ணுறான் அது பந்து நம்ம ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம்னா அதை மனசில் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் வெஞ்சன் வச்சுட்டு என்னவாது நமக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கிறவன் தான் துவேஷி இதுதான் அர்த்தம் மேலும் தொடர்ந்து நாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரியும் மனமார்ந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு